வணக்கம் பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு பொது அறிவு குவியலுக்காக கந்தரபக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அமெரிக்க நாட்டின் வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறையின் பொருளாதார உறவிற்கான உதவி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் மணிஷா சிங் என்பவர் ஆவார் இரண்டு அண்மையில் ஆஸ்திரேலிய நாட்டின் அகதிகள் அடைந்த துன்பங்களுக்காக இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் முன்னூற்றி ஐம்பது கோடி வழங்க வேண்டும் என ஆஸ்திரேலிய நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மூன்று மேற்கு வங்காள மாநிலத்தின் புதிய பெயர் பங்களா என்பதாகும் விபத்து மற்றும் அவசர காலங்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இந்தியா எண்பத்தி ஓராவது இடத்தில் உள்ளது 5. அண்மையில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஓம் பிரகாஷ் ராபர்ட் என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பத்திரிகையாளர் கௌரேஷ் பத்திரிகையாளர் கௌரி லிங்கேஷ் எந்த நகரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இரண்டு சிங்கப்பூர் மற்றும் இந்திய சர்வதேச கண்காட்சி எங்கு நடைபெற்றது மூன்று எங்குள்ள பெட்ரோல் நிலையங்களில் காலை உணவை தவிர்க்கும் வாடிக்கையாளர்களுக்கு உணவு சேவையை வழங்கி வருகிறது நான்கு எந்த நாட்டை சார்ந்த விஞ்ஞானிகள் அலர்ஜி டிடெக்டரை உள்ளனர் 5. சிவில் சேவைகளில் பாலின சமத்துவத்தை கடைபிடிப்பதில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி